ஸ்ரெகுண்ய விஷயாவேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனர்த்தஉதபானேதோதகேஷு கண்ணன் கீதையில் பண்ணும் உபதேசம் இந்த ஸ்லோகத்தின் பொருளுக்கும் இப்ப நாம பார்க்கப் போகிற அறிவுடையவன் பண்டிதனுக்குண்டான இலக்கணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ரெண்டையும் சேர்த்து தெரிவிக்கிறேன் இப்ப நாம பார்க்க போதுதான் பண்டிதனுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்களுக்குள் கடைசி அடையாளம் மொத்தம் பதினைந்து ஸ்லோகங்களாலே வெவ்வேறு அடையாளங்களை சொல்லு வந்து பிரக்யாசைவ்ருதானுகாசின்ன ஆர்ய மரியாதசக இவனுக்குதான் பண்டித்தன் என்கிற பட்டம் சூட்டப்படுகிறது பண்டிதன் ஒருத்தன் பேர் கிடைக்கணும்னால் இந்த கடைசி அடையாளம் இருக்க வேண்டும் சாதாரணமா வித்வான் பண்டிதன் சொன்னா வித்வான் விபச்சித்து தோஷக்யா அவர் பெரிய வித்வான் அவர் பெரிய பண்டித்தன் சொல்ல முடியும் அவருக்கு முதல் அடையாளம் இது வேடிக்கை காட்சாலே மறந்து போடு அவருக்கு முதல் அடையாளம் எங்கெங்க என்னென்ன குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவார் வித்வான் விபச்சித்து தோஷக்யா நாம ஒரு புஸ்தகம் அச்சு போடுறோம் ஒரு வித் இடத்துல கொண்டு போய் விட்டு போயிருக்கும் பண்டிதன் அவன் தான் என்று சொல்லுபவர்கள் உண்டு வாஸ்தவன் தான் பார்க்க குற்றம் தானே கண்டபடுறது இப்போ இப்ப நாம அத பத்தி இங்க பார்க்க வரல வேற அடையாளம் பார்க்க போகிறோம் அதாவது கேள்வியும் யார் ஒருவனுடைய அறிவுக்கு தகுந்தா போலே இருக்கின்றனவோ அப்ப கல்வி கேள்விகள் அறிவுக்கு தக்கா போலே இருக்க வேணும் அடுத்து சொல்றார் பிரஜாசைவ்ருதானுகா எவனுடைய அறிவு கல்வி கேள்விக்கு தக்கா போல இருக்கிறதோ ரெண்டும் கல்வி கேள்விகளுக்கு தக்கா போலதான் அறிவு இருக்கணும் அறிவுக்கு தக்கா போலதான் கல்வி கேள்விகளில் ஈடுபட வேண்டும் நமக்கு எதை பற்றி அறிவு முக்கியம் எதைப்பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தகுந்த கல்வி அதுக்கு தகுந்த கேள்வி இதுதான் அறிவுக்கு தக்க கல்வி கல்விகளில் ஈடுபடுதல் ஒருத்தர் சங்கீத வித்வான் ஆகணும் அப்ப உள்ளூர சங்கீதத்தின் ஊற்று அத பத்தின அறிவு அத பத்தின ஆவல் ஈடுபாடு அவரிடத்துல இருக்கணுமா அப்ப அதுக்கு தகுந்தா போல சங்கீத வித்வான் இடத்துல போகணும் அவர் இடத்துல குருகுலவாசம் பண்ணணும் இல்ல சங்கீத காலேஜில் போய் சேரணும் நிறைய சங்கீதம் கற்றுக்கணும் அப்ப அறிவு சங்கீத அறிவாக இருந்தால் அறிவுக்கு தக்க கல்வி கல்விகள் இருக்க வேணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நாம ஒரு விஷயத்த கத்துணுட்டோம் இன்னொரு விஷயத்த கேட்டிருக்கோம் அப்ப எந்த விஷயத்த கச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த அறிவு இருக்க வேண்டும் ஒல்லியும் ஒரு பட பாடபுசத்தை நல்லா படிச்சுட்டோம் ஆனா அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த அறிவில்லாத படுத்த தண்ணீரில் விழுந்தால் மூழ்கி விடுவோம் தண்ணீர் அனைவரையும் மூழ்கடிச்சிடும் நீச்சல் தெரியாட்டா மூழ்கிடுவோம் பாடபுசத்தில் படிச்சோம் ஆனா நீச்சல் தெரியாட்டா தண்ணீரில் குதிச்சா மூழ்கிடுவோங்கிற அறிவு இருக்கணும் அறிவு இருந்தா தான் அது வந்து குதிக்காமல் இருப்போம் அப்ப கல்வி கேள்வி எதிலோ அதற்கு தகுந்த அறிவு இருக்க வேண்டும் அறிவு எதில் உள்ளதோ அதற்கு தகுந்த கல்வி கல்விகளில் ஈடுபட வேண்டும் என ரெண்டையுமே தெரிவிக்கிறார் ஆரியர்கள் முன்னோர்கள் சான்றோர்கள் அவர்கள் என்ன வரம்பை எழுதி வைச்சிருக்கிறார்களோ கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் இதனுடைய கோர்ட்டுகளே ஒத்துக்கும் வெறுமை எழுத்துல கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் மட்டுமல்ல இது கஸ்டம் இது பிராக்டிஸ் கஷ்டம் இது கஷ்டம் இது கஸ்டம் இருந்தா நீதிபதிகள் கூட ஏற்றுக்கிறார்கள் முன்னோர்கள் என்ன கஷ்டம் பண்ணிருப்பாளோ எது நமக்கு மரபோ அந்த மரபை உடைக்காமல் மீறாமல் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பண்டிதன் கொண்டாடப்படுகிறான் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கும் கண்ணன் கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காருனே அதுக்கு என்ன தொடருன்னு பார்க்க வேண்டும் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சொல்றேன் இப்போ யாவானர்த்த உதபானே சர்வத்தகா சம்பளோதகே சாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச விஜானதை விஷயா வேதாக வேதங்கள் முக்குணத்தவர்களுக்கும் உபதேசம் பண்ணும் வேதம் எல்லாருக்கும் கேட்டர் பண்ணணும் இல்லையா வெறும சாத்திகர்களுக்கு மட்டுமல்ல தாமசர்களுக்கும் வேதம் உபதேசிக்கும் ராஜசர்களுக்கும் வேத உபதேசிக்கும் சாத்திகர்களுக்கும் வேத உபதேசிக்கும் ஏன்னா எல்லாரையும் அது திருத்தி ஆகும் வெறும் சாத்திகனுக்கு தீவர்கள்லாம் இங்க வராதிங்கோ ரஜோகுண தமோ குணம் இருந்தா வராதிங்கோன்னா எல்லாருக்கு ரஜோகுணம் இருக்கு தமோகன இருக்கு இப்ப எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா யாருக்குத்தான் எல்லாரும் ரஜசியம் தமசையும் குறைச்சுக்கணும் சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் முயற்சி தான் செய்து கொண்டு யாரும் இன்னும் முழுமையா வெற்றி அடைந்து விடவில்லை அப்ப சாஸ்திரம் மொத்த ராஜோகுண தமோ குணத்தை ஜெயிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு சொன்னா சமயம் ரஜசியம் தமசையும் ஜெயிக்கிறதுக்கு வழி தேடித்தான் வேதத்துக்கிட்ட வந்தேன் ஆனா வேதம் என்ன சொல்றது அதை ஜெயிச்சப்ரம் வாங்குறது ஜெயிச்சப்ரம் வேதத்துக்கிட்ட போனுமா ஜெயிக்கிறதுக்கு வழி தேடி வேதத்திடத்தில் செல்ல வேண்டுமா செய்யாமலே தவித்து போடுறோம் இல்லையோ அதனாலதான் தமோ குணத்தவனுக்கும் உபதேசிக்கிறேன் ரஜோகுணத்தவனுக்கும் உபதேசிக்கிறேன் சத்தகுணத்தவனுக்கும் உபதேசிக்கிறேன் திரைகுண்ண விஷயா வேதாக ஏன்னு ஓரடந்த மட்டும் தெரிவிக்கிறேன் சேன யாகம்னு ஒரு யாகம் வேதம் சொல்றது அது வந்து அந்த யாகத்தை பண்ணோம்னு வச்சுக்கோ நமக்கு ரொம்ப நாளா இருக்கிற விரோதி பகைவன் அவர் உயிர் போடும் அந்யாயமா இருக்கே போய் வேதத்துல சொல்லலாமான் அதுவும் வேதத்தில் உள்ளது யாகம் யாருக்கு நிரம்ப செல்வம் வரணுமோ பெரும்பனக்காரன் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருந்தா வாயவ்ய யாகம் பண்ணணும் அது வாயு தேவதையை பற்றி காற்று கடவுளை குறித்த யாகம் அதை பண்ணினா ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்கா மூளை மூலையில அங்க அங்க குப்ப சத்த ஓங்கி ஒரு சூறாவளி காத்தடிச்சா கொண்டு போல வாயுவை குறித்து யாகம் பண்ணினா எந்தெந்த வீட்டுல யார் யார் வீட்டுல சொத்து இருக்குமோ மொத்தத்தையும் அவர் அடிச்சு வந்து நம்ம வீட்டுல சொத்துட்டு வீட்டு சொத்த அந்த வீட்டுல விடுறத விட்டு விட்டு நாம யாகம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டரலாமா இருக்கு வாயவ் யாகமும் வேதத்தில் உள்ளது அப்ப பகைவன் இறப்பதற்கும் வேதத்தில் வழி உண்டு மற்ற பேர் சொத்து நம்ம கிட்ட வந்துரும் நம்ம சொத்து கூட நம்ம கிட்ட இருக்கட்டும் இருக்கிறதுக்கும் வேதத்தில் வழி உண்டு இது போய் சொல்லலாமா சொல்லிருக்கு ஏனெனில் எல்லாரையும் திருத்தி ஆகணும் முதலில் நாட்டிகர்களை கூட திருத்தம் உட்படும் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக உன் பகைவன் போக வேண்டுமா நான் சொல்றது செஞ்சுப்பார் உடனே அந்த தீயவன் யோசிக்கிறான் சரி வேதத்துல எனக்கு நம்பிக்கை இல்லையே ஆனா என் பகைவன் தொலைஞ்சாகணும் பண்ணுவோம்னா வேதம் சொல்றது எப்பவுமே உண்டு பகைவன் போயிட்டான் இஸ்பவனுக்கு துளி நம்பிக்கை வந்துடுத்து ஓ இது ஏதோ உண்மைதான் சொல்லும் போட்டுருக்கு நாம இத்த நாள் என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தோம் நடக்கிறதா ஆனா இப்ப சொன்னது நடந்து படுத்து அடுத்து பணம் ஆசை வேதத்துல வழி அதே வேதம் படிச்சவன் வந்து கேட்டான் அந்த சுவாமி சொன்னார் இருக்கே பாகைவன் போறதுக்கு நான் தானே வழி சொன்னேன் இப்ப சொல்றேன் வாயவியாதம் மண்ணு கிடைக்கும் கிடைச்சிருக்கு பெரும் கோட்டிஸ்வரன் ஆயிட்டான் அவன் நினைச்சுன்னா எல்லா வம்பும் அத்தோட ஓஞ்சி படுமுட்டு பாகைவன் தொலைஞ்சிருந்தனாலையும் அம்பு ஓயலே பணக்காரன் ஆனதுனாலே வம்பு கோயலே இன்னும் வம்பு அதிகமாயிடுச்சு அப்பதான் யோசித்தான் இல்வாழ்க்கை வேணும் இப்ப கல்யாணம் பண்ணுட்டான் குழம்பா குழந்த பேரு கிடைக்கல என்ன பண்ணலான்னு திரும்ப வேதத்திர வந்தான் புத்திர காமேட்டி பண்ணு குழந்த பேரு கிடைக்கும் கிடைச்சு குழந்தை பிறந்த உடனே எல்லா வம்பும் தீந்து போடும்னா இன்னும் கவலே அதை எப்படி வளர்க்க போறோம் என்ன படிக்குமோ குணவானா இருக்குமோ அந்த கவலையெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தா இந்த உலக வாழ்க்கையே நன்னா இல்ல நான் சொர்க்கத்துக்கு போலான்னு இருக்கேன் வேதத்திர வழி இருக்கான்னா ஜோதிஷ்டோம யாதம் பண்ணு ஸ்வர்க்கத்துக்கு போலான்னு ஜோதிஷ்டோமம் பண்ணா ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டான் சொர்க்கத்து யாவது நிம்மதியா இருக்கலாமான் பண்ணிருக்கிற புண்ணியம் தீர்ந்த உடனே தலகுப்பரை புடிச்சு கீழே தள்ளிவிட்டுவா கீழே தள்ளிவிட்டான் திரும்ப மனுஷலோகத்துக்கு வந்துட்டான் கீணய புண்ணியம் அர்த்தலோகம் விஷந்தின்னு சொல்லுவார்கள் ஸ்வர்கேபி பாத பீத ஸ்வர்க்கத்துக்கு போனா கூட தலகுப்பரத்தான் வரணும் பயந்துள்ளேதான் காலத்தை கறிக்கணும் திரும்ப வந்தவன் நேர வேதம் படிச்சவர்ட்ட வந்தான் சனு நீர் தான் சேனையாக சொன்னீர் சாயவம் குறைஞ்சி போயிட்டான் நீர் தான் வாயவியாகும் சொன்னீர் சொத்து கிடைச்சது நீர் தான் புள்ள பிறக்கிறதுக்கு வழி சொன்னீர் புத்திரகாமி பண்ணு நீர் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சி என்னால இதெல்லாம் தாங்கலே ரொம்ப பாடா இருக்கு மீளாத இன்பம் வைகுந்தத்தை அடையணும் வழி இருக்கான்னு கேட்டான் அப்ப அவர் சொன்னார் அதுக்கும் வேதத்துல வழி இருக்கு ஆனா அது ஹோமன் இல்லையா இல்ல எக்ஞானில்ல திருமாளிட்ட பக்தி பண்ணு சரணாதிபதி பண்ணு அப்பதான் நீ போய் சேரலாம் சரின்னா ஒன்றுட்டான் இதே முத முதல்ல அவன் பறைவனை தொலைக்கணும்னு கேட்கவன் தான் பாருங்க அந்த சமயத்தில் ஏன் இதுக்கெல்லாம் எனக்கடுறேன் நாளைக்கு நீ எத்தனை கடைச்சாலும் திருப்தி அடையாம தவிக்க போறேன் இப்பவே சொல்றன் கேட்டுக்கோ பத்னியோ மகனோ சொத்தோ சொர்க்கமோ ஏதுவும் நிலை இல்லை பகவான் தான் நிலை உடனே கருணாகி பண்ணுன்னா அவன் கேட்டுக்கானா அவன் காதல் எது ஏற கூட ஏறிருக்காள் அதனாலதான் அவனுக்கு காதலை எது ஏறுமோ சொல்லி சொல்லி சொல்லி மெதுவா தெரிப்படுத்தின்னு வந்து பாருங்க அப்ப தமோ குணத்தவனுக்கும் செலவன் இருக்கு ரஜோகுணத்தவனுக்கும் செலவன் இருக்கு விரோதி அழியம் சொத்தா சேக்கணும்னு பார்க்கிறார் இவர்களுக்கு வேதம் என்ன சொல்லும் நீ சேன யாகம் பண்ணு விரோதி தொலைஞ்சி நீ வாயவ்ய யாகம் பண்ணு சொத்து கிடைக்கும் நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவாறுக்கெல்லாம் சொன்னது சரி ஆனா நான் இந்த நிலையெல்லாம் தாண்டி தாண்டி இறைவனுடைய திருவடிகளே வழி அவனுக்கு தொண்டு புரிவதே புருஷார்த்தம் அவன் திருவடிகள் சரணாகத்தே வழி என்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுப்போம் இப்ப என்னோட அறிவு நிலை இது என்னோட அறிவு நிலை கீழேந்து தாண்டி போச்சு எனக்கு இப்ப பகைவர்களை கண்டு ஒண்ணும் வருத்தம் இல்லை எனக்கு குழந்தை பிற காட்டாலும் வருத்தம் இல்லை சொர்க்கத்துக்கு ஆசையே இல்லை அவ்வளவு தூரம் என்னுடைய அறிவு மெச்சூர் ஆயிடுச்சுப்போம் சின்ன விஷயத்துல எனக்கு இனிமேல் ஆசை கிடையாது என் அறிவு ரொம்ப தூரம் மெச்சூர் ஆயிடுச்சு இந்த மெச்சுர்டு தான் இவ்வளவு மெச்சூரிட்டி அடைந்த விற்பாடு போய் வேத புஸ்தகத்தில் பகைவன் தொலைத்துக்காக சேனையாக சொல்லித்தேன் அதை நான் இல்ல சொத்து கிடைக்கிறதுக்காக வாயவியாக சொல்லித்தேன் அதை நான் பண்ணலாமா செய்ய கூடாது இல்லையா எனக்கு என் அறிவுக்கு தக்கா கல்வி கேள்வி என் அறிவுக்கு தக்காப்புல வேதத்துல என்ன இருக்கு சரணாகி தான் இருக்கு இப்போ யோ பிரம் விதுதாதிபூர்வம் முமுட்சர் அப்ப சரணாதி தான் நான் ஏற்றுக்கணும் அப்ப என் அறிவு மெச்சூர்டு நன்ன பழுத்த அறிவு இதுமே சாமானியத்துல ஆசை இல்ல பகைவன தொலைக்கணுங்கிற எண்ணம் இல்ல சொத்த சேர்க்கணுங்கிற எண்ணம் இல்ல பிள்ளை எண்ணம் இல்ல சொர்க்கத்துக்கு போறதுல ஆசை இல்ல அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே என்கிற அறிவு நிலையை நான் அடைந்து விட்டேன் அந்த அறிவுக்கு தக்க கல்வி அறிவுக்கு தக்க கேள்வி அப்ப அந்த மாதிரி விஷயத்துலதான் காதே கொடுக்கணும் இப்ப இந்த நிலைக்கு ஒருத்தர் வந்த விற்பாடு அவர் போய் எப்பப்படி எல்லாம் பண்ணி எப்பப்படி எதிராளியை வீழ்த்தலாம்னு ஒரு இடத்துல சொல்லி கொடுத்துருக்கான்னு வச்சுங்க அதுக்கு இவர் போவே போறது இல்ல ஒருத்தர் பரமபக்தராக குத்துச்சண்டா நல்லதுதான் அதாரு இல்லையு சொல்லலை ஆனா அது இவருக்கேற்றதான் தெரியணும் சந்தன அரைக்கலாம் எப்படி எல்லாம் எவ்வளவா பூத்தொடுத்து சமர்ப்பிக்கலாம் எப்படி பெருமாளை பிரதட்சிணம் அவர் திருப்தி படுவார் இந்த கல்வி இந்த கேள்வியில தான் இவருக்கு புத்தி போனும் அப்ப இவர் அறிவு நிலை ஏதோ அதற்கு தகுந்தா போலதான் புத்தி போனோம் இப்ப நாம திடீர்னு ரோட்ல ஒருத்தரோட சண்டை போடுறோம்னு வச்சுக்கோ நாம யாருன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா நாம பரம பக்தன் அருந்து பெருமான் அனைவருக்குள்ளும் இருக்குதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்து அவரே புருஷோத்தமன் அவருக்கு தொண்டன் தெரிஞ்சு அனைத்து ஆத்மாக்களும் சமம் என்கிற அறிவும் எனக்கு இருந்திருந்தால் இந்த அறிவு எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோம் அப்ப நான் ரோட்ல ஒருத்தரோட சண்டை போடுவேண்ணா எதுக்காப்புறம் ரிக்ஷாதாரர் வந்தார் ஆட்டோ ரிக்ஷா வந்தது டாக்ஸி வந்தது மோதித்து நின்னே கண்டபடிக்கு வாய்க்கு வந்தபடிக்கு ஏசனே ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஏன்னா அறிவுக்கு தக்கா போலதான் கல்வி கல்வி கல்வி கல்விக்கு தக்கா போலதான் அறிவு நான் அனைத்தும் பிரம்மனு நானும் பிரம்மத்துக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கிறேன் ஆகையால் யாரையும் உயர்வு தாழ்வு தோற்றம் நினைக்க கூடாது ஆரோடையும் சண்ட சச்சரவு கூடாது யாரையும் வஞ்சிப்பது கூடாது உன்னை விட்டேனே பார் உன் வாழ்க்கையை கெடுக்காம நான் விடப்போறதில்லை என்று பேசுவது கூடவே கூடாது ஏனெனில் அப்ப கற்ற கல்வி கேள்விக்கும் அறிவுக்கும் தொடர்போகும் என் அறிவு நிலை ஏதோ அதுக்கு தகுந்ததான் புத்தகத்தை தேடணும் கீழே புத்தகத்துல கையே வைக்க கூடாது கண்ட கண்ட புத்தகமா இருக்காது எந்த இத்திஹாச புராணங்களை படிக்கிறேனோ இப்ப விதுரநீதியை காதால கேக்கிறோம் நல்லா கேட்டோம் அதான் கல்வி கல்வி அந்த கல்வி கல்விக்கு தக்க அறிவு நம்ம கிட்ட வந்துடணும் இப்ப பதினஞ்சு ஸ்லோகங்களாலே ஏதேது பண்டிதனுக்கு இலக்கணங்கள்னு பார்த்தோம் கடைபிடிக்கல் வரலனு பொருளாயிட முடியும் முன்னாடி கேட்டதுக்கும் கேட்டதுக்கு அப்புறம் வித்தியாசம் இருக்கணும் கேட்கறதுக்கு முன்னாடி இது இருக்கலாம் கேட்ட பிற்பாடு தெரிஞ்சு நடணும் அப்ப ஓப்பன் மைண்டோட கேட்கணும் கேட்டுட்டோமா மைண்டு பண்பட்டு போச்சா இனிமே அதன்படிதான் நடந்துக்கணும் எப்பவும் குதர்க்கம் பேசிக்கொண்டோ இருக்கட்டும் கேட்கணுங்கிறதுக்காக கேட்டோம் அதுக்கு விதவசன்னதெல்லாம் பயிட முடியுமா இப்படின்னா உட்காரவே கூடாது ஒன்றை கேட்குறோமா அதுக்கு தகுந்த அறிவு ஏற்படுத்தணும் அறிவு அதுக்கு தகுந்த கல்வி கல்விகளில் ஈடுபடவே வேண்டும் அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கே அர்த்தம் ஆக நன்மையால் மிக்க நான்மறையாளர்களும் உதவி வியாழ்வார் சாதித்தார் ஒருத்தன் நன்மையால் மிக்க இருக்கிறான் அவன் வேதம் ஆச்சிருப்பான்னு அர்த்தம் நான் அறிவுக்கு தக்க கல்வி கல்வி கல்வி கல்விக்கு தக்க அறிவு மேலும் முன்னோர்களுடைய முறை ஏதோ அதை மீறமாட்டான் அதை தாண்ட மாட்டான் அதற்கு உட்பட்டே நடக்கிறான் அப்படிப்பட்டவன் பண்டித்தன் என்பதோடே பதினைந்து ஸ்ரோக்கங்கள் பதினைஞ்சு அடையாளங்கள் முடிஞ்சு போச்சு நாமும் இதன்படி ஒழுகி நடக்க முயற்சி செய்ய வேண்டும் இனிமே அடுத்த பத்து அடையாளங்கள் யார் முட்டால் மூர்க்கன் யார் மூடம் யார் என்று சொல்ல போகிறார் அதையும் கேட்டுட்டு அதிலிருந்து விலக முயற்சிக்க வேணும் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற